பாடம் ஒன்று கல்வியின் சிறப்பு அல்லாக கூறுகின்றான் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் பல படித்தரங்களை அல்லாஹம் உயர்த்துகிறான் அல்லாஹம் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் ஐம்பத்தி அத்தியாயம் பதினொன்றாவது அவசனம் எனது இறைவா ஞானத்தை எனக்கு நீ அதிகமாக்கு இருபதாவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது வசனம் என்று அல்லாஹுவின் கூற்று